பாடம் ஐம்பத்தி ஒன்று மக்கள் நடக்கும் பாதை அவர்கள் ஓய்வெடுக்கூடும் வாய்க்கால் போன்ற பகுதிகளில் மலஜலம் கழித்தல் அவர்கள் செய்யாத ஒன்றிற்காக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் நோவினை செய்யும் அவர்கள் எட்டு தெளிவான பாவத்தையும் செய்தவர்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம்